வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டின குவியலுக்காக அலமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இங்கிலாந்து நாட்டு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்திற்கு எதிராக இந்தியாவில் முதன் முறையாக பைகா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இந்தியாவின் முதல் நீளமான பாலமும் ஆசியாவின் இரண்டாவது நீளமான பாலமுமான போகிபில் பாலம் அமைந்துள்ள மாநிலம் அஸ்ஸாம் மூன்று தமிழக அரசினால் நடத்தப்பட்ட இருபத்தெட்டாவது இந்திய நாட்டிய விழா நடைபெற்ற இடம் மாமல்லபுரம் நான்கு மிதிவண்டியின் மூலம் உலகை வேகமாக சுற்றி வந்த முதல் ஆசிரியர் எனும் பெருமையை பெற்ற வேதங்கி குல்கர்னி மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்தவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நாட்டிலேயே மிக நீளமான போகிபில் ரயில் சாலைக்கு இந்திய அரசினால் அடி ஆண்டு எது இரண்டு உலக மூலிகை காடு திட்டம் தொடங்கியுள்ள மாநிலம் எது மூன்று ரூரல் மெனிபெஸ்டோ ரியலைசிங் இண்டியாஸ் பியூச்சர் த்ரூஆர் வில்லேஜஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி